وانشهد ان محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وطباعي اجمعين الله بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله கண்ணிம மிக்க உடமக்களே பெரியவர்களே சிறப்புகளே கணவான்களே சிறார்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலு அம்மன் வாலு தன்னுடைய இலையில்லாத அன்பின் காரணமாக சங்கை நமலாரிலே நாம் நோன்பு நோட்கவும் அதன் இரவுகளில் நின்று வணங்கவும் நமக்கு நல்லருள் புரிந்திருக்கின்றான் இது போக தொடர்ந்தும் நாம் இந்த சங்கையான மாதத்தை பிரயோசனப்படுத்தி நல்லவைகளை நாம் கேட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சபையிலே அமைதியுடன் அமர்ந்திருக்கும் ஒரு எண்ணத்தையும் நமக்கெல்லாம் தந்திருக்கின்றான் இதுபோல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நல்லவைகளில் பதட்டமில்லாமல் அமைதியோடு நம்முடைய உடலை பொருளை அர்ப்பணிக்க அல்ல நமக்கு தோப்பி செய்வானாக பெரியவரைகளை சகோதரிகளே ரமலானின் வருகை எத்தனை பெரிய பிரயோசனம் அதன் இரவு நேரங்களை நாம் பிரயோசனப்படுத்தி தொடர்ந்தும் எத்தனை நல்லவைகளை அலசிக்கொண்டு ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்ல தந்திருக்கின்றார் நம்ம நான் அல்லாத நாட்களில் இப்படியான சந்தர்ப்பம் நமக்கு அமையவதும் இல்லை இவ்வளவு விடயங்கள் நாம் ஆராய்வதும் இல்லை அதற்குள்ள நேரமும் நமக்கு இல்லை எனவே மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பங்கள் மாத்திரமே நாளைய மன்னரையிலும் மறுமையிலும் நமக்கு லாபம் தரக்கூடியது இது அல்லாமல் ஓடிய ஓட்டங்கள் இந்த உலகத்தை நாம் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் அத்தனையும் அல்லாஹல்ல ஜலாலு அம்மாலு அவனுடைய பார்வையில் ஒரு பைசாவுக்கும் மதிப்பில்லை அல்லா நம்முடைய வாழ்நாளிலே நமக்கு நாளைய மரணையிலும் மன்னரிலும் உபயோகம் கொடுப்பதெல்லாம் இது இரவுகள் அல்லாவின் பார்வையிலே நாம் அறிந்து தீர்ந்த அந்த நடிகள் நல்லவர்கள் நமக்கு நல்லவர்களை சொல்லும் போது காலப்படுத்தி நாம் உலகிய கேட்டவைகள் இவைகள் தான் இன்ஷா அல்லா நமக்கு நாளைய மரணத்துக்கு பின்னால் உபயோகம் மற்றவைகள் அனைத்தும் வேஸ்ட் அதில் எந்த லாபம் இல்லை எனவே இந்த நாட்களில் சொல்லும் நல்லவைகளை நாம் சிந்தையிலே கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சீரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் துறாளும் விரும்புகிறேன் எனவே அதன் தொடரிலே இன்றைய தலையங்கமாக ஈமானும் அமலானும் என்று நாம் ஆராயப்போகிறோம் பெரியவர்களே சகோதரிகளே கணவான்களே ஈமானுக்கும் அலாலுக்கும் அல்ல ஈமானுக்கும் நமது வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது நம்முடைய வாழ்விலே லட்சியங்களை அறிவதற்கு ஈமான் தான் பிரயோசனம் ஈமான் தான் பிரதோணம் அல்ல ஜெல்லி ஜலார் விவாத குரானிலே சொன்னான் ஒல் அசிரி ஒல் அசிரி காலத்தின் மீதி சத்தியமாக ஒல் அசிரி என்றால் காலத்தின் மீறி சத்தியமாக ஏனென்றால் காலம் பலன்தான் ஜனங்களுக்கு தெரியவில்லை புரியவில்லை இமானியத்தியனும் இறை நம்பிக்கையை அல்லாவுடன் உள்ள தொடர்பை நம்மளே உண்டாக்கிக் கொண்ட நாம் அது முறையோடு அல்லாவுடன் தொடர்பில்லாதனால் நம்முடைய வாழ்விலே காலம் எழி கால சக்கரத்தை ஓட்டுபவன் யார் காலத்தை நம்புவதும் திட்டுவதும் அல்லாவுமே திட்டுவதாகும் என்ற அந்த பாடு நமக்கு வரவே ஒருவர் ஒரு பெண்ணை கைப்பிடிக்கின்றார் மணமகளாக பொண்ட வாப்பாடை கையை பிடிச்ச என்ன சொல்கிறார் கபில் தூ நிக்காக அவருடைய நிக்காகை நான் ஏற்றுக்கொண்டேன் கபில் தூ இப்போ அவட மாப்பிள்ளைவர் இவரது பொண்டாட்டி அவள் அறவையானவர்களை கபில் தூ என்று சொன்னதனால் நான் ஏற்றுக்கொண்டேன் இவன் என்னுடைய ஈழத்தரசியாக மனைவியாக நான் பொருந்தி சொல்றேன் என்று சொன்னார் அருமையானவர்களே இவரை அன்றி வேற யாராவது பார்த்தா இவருக்கு எப்படி கோவம் பொத்துக்கிட்டு வரும் தாரடி பாக்குறாய் பாக்குறாய் கள்ள மாப்பிள்ள தேர்லியா நான் நீங்க மரம் மாறி மரம் மாறி அந்த மாப்பிள்ள கவனம் பார்த்துக்கார்த்தான் கேட்டாரு இல்லவா நீ இன்னொரு ஜென்மம் வாங்கி கேட்டியா அவன் அவங்க மாப்பிள்ள இவரு கோவம் பொத்துக்கிட்டு அருமையானவர்களே நானும் நீங்களும் இந்த பார் படைத்து படைத்து ஆளுகின்ற அல்லா உலக ஜல்ல ஜனாரும் விண்ணுலகத்தின் மண்ணுலகத்தின் கல்வரி அவனை கவிழ்த்து சொன்னவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் உனக்கு ஓன் கொண்டாட்டி மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்ட பின்னாடி நீ விரும்பாதவர்களோடு பேசுவதும் தொடர்பு கொள்வதும் உனக்கு எவ்வளவு கோபம் வருதுன்னா உனக்கு ஆதம் புத்தக காலத்தை திட்டுவதனால் ஆதமின் மகள் என்னை நோவியை செய்கிறான் நல்ல சொல்றான் டிசம்பர் வந்தாலே அப்படிதான் மஜான் ஏப்ரல் வந்தாலே அப்படிதான் மஜான் மார்ச் வந்தாலே லாட்சோர் மஜான் லாட்சோரும் இல்ல பாச்சோரும் இல்லை எல்லாம் படைச்சது காலம் யாரும் காலத்தை திட்ட வேண்டாம் நம்பவும் வேண்டாம் சீசனை நம்பி வாழ்கள் யார்கள் ஏப்ரல் சீசன் நம்பி வாழ இருக்கிறார்கள் அருமையானவர்களை காலத்தின் எந்த பகுதியில் நம்பக்கூடாது எல்லாமே அல்ல நீங்கள் அப்படி சொன்னால் யாரை திட்டுகிறீர்கள் அல்லாவை அல்ல இப்படி தான் ஜாரிதான் இப்படி செய்வதனால் அல்லாவே சொல்லுகிறான் அதீஷ் குதிசிலே அடிமை என்னுடைய அடியான் என்ன நோவினப்படுத்துகிறான் நீங்கள் யாரும் காலத்தை திட்ட வேண்டாம் காலத்தை ஏச வேண்டாம் வானத்தகர் அல்ல சொல்ற காலமன்றதே நான் தான் காலமன்றதே நான் தான் சூரியனையோ சங்கரனையோ அதன் மாறுதவர்களையோ யாரும் என்ன செய்யக்கூடாது நம்பக்கூடாது எது வரைக்கும் ரசூல் செல்லாவும் சொன்னார்கள் வானத்தில் ஒரு பகுதி இருட்டு இருளாகி இருள் கம்பிக் கொண்டிருக்கும் போதே மழையும் பொய்கிறது ஒருத்தர் சொல்றார் இரட்டி கொண்டு வரக்குள்ள எனக்கு தெரியும் மழை பெய்யமும் சொல்லி ரசூலா சொன்னார்கள் அவன் செய்தான் அல்லா மீது பெய்யை கற்பித்தான் சொல்லிவிட்டேன் சொன்னார்கள் அல்லாவி சொல்லுங்க இரட்டிக்குன்னு வரக்குள்ள நான் நினைச்சேன் நான் சொன்னது அல்லா லீவுல பேச்சு நான் சொன்னது மழை பெய்யமே எப்படி இப்ப எப்படி இப்ப எப்படி நம்புறீங்க எடுத்துக்கொள்றீங்களா கேட்டாப்பிழாங்க பக்கத்தில் இந்த மலை என சொல்றான் சரியான ஒரு ஆது எனவே காலத்தை திட்ட வேண்டாம் தான் காலம் அல்ல ஜெல்லி சொல்கிறான் எல்லா விஷயம் இருக்கிறேன் ஏழு கையில் தான் எல்லா விஷயமிருக்கிறது இரவை பகலாக பகலை இரவாக மாற்றுறதே நான் தான் யார் அருமையான சகோதரிகளே பெரியவர்களே இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் இந்த தமிழ் நமக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாவிலும் மிகுந்தான் அதை நம்முடைய வணக்க வழிபாடுகளிலும் கூட ஏதோ வரைக்கும் ரசூல் சொல்லலாம் சொன்னார்கள் மண் சாமரமலான ஈமானன் வயத்தி சாதன் ஒசிரளவும் மாத்தக்கந்த நமின் தம்பி யார் ஈமானனுடன் நோந்து பிடிப்பார்களோ நோன்பு படி பிடிக்கணும் ஈமானோட வஷ்டி சாமன் நன்மையை நாடியவர்களாக நோன்பு பிடிக்கணும் அளவும் மாத்தக்கதின் தம்பி அவன முன்னே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் சொன்னார் அப்ப நோன்பு பிடிக்கிறதுக்கு நிபந்தனை என்ன மன் சாம ரமலான ஈமானன் ஈமானுடன் நோன்பு நோக்க வேண்டும் நேற்று உங்களுக்கு நான் நிராகப்படுத்தினேன் நோன்பிலே ஈமான் என்பது என்ன ஈமான்கிற நம்பிக்கை ஒரு வழியானசீக நம்பிக்கை அதை உலகத்தில் விவரப்படுத்த முடியாது நம்ப வேண்டும் இப்போதை நவீன நூற்றாண்டிலே சில பேர் சொல்றார்கள் அது எங்கள் அப்பா இருந்த காலத்தில் சரி பூர்வன்னல் மாதிரி சொன்னதெல்லாம் நம்பினார்கள் இப்பஸ்காரம் வெய்யான காலம் சொம்மா முன்கர்ணு கீரை காட்டி ஆரடி கவர்கள் வரு அதற்காக உளமாக்களும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி விளக்கம் சொல்லணும் வைத்தியக்காரனே வைத்தியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அறிவுள்ள நாமத்தியக்கார கூத்து போடு என நம்பிக்கை என்பதை ஆராய்ச்சிக்கு பின்னால் அறிவுக்கு பின்னால் விளக்கத்துக்கு பின்னால் அல்ல நம்பிக்கை என்பதை முழுமையாக உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது அம்மா மாலைக்குள் கையில் அவன் கையில தான் எல்லாம் இருக்கு நோன்பு நுட்பதில் ஈ மாண்டா இல்ல நம்பிக்கை அல்லாத நம்பிக்கை நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன் ஆகாரத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இன்னைக்கு மாலையில் ஒருத்தர் ஒரு நோட்டீஸ் ஒன்று காட்டினார் நோன்புத்தாளில் அல்லாஹும் அலக்க சுந்து பிக்க ஆமன் து அழைக்க தவக்கழுத்து அது இல்ல அலைக்க தவக்கழுத்து இல்ல வாலரிசைக்கு அப்தரத்து போட்டீங்க இது போடுமான்னு கேட்டான் இதுல ஒன்று தப்பு இல்லைன்னு சொல்றேன் இல்லையே அழைக்க தவக்கழ்த்து இல்லையே எனக்கும் உங்களுக்கும் தவக்கல் ஒன்று இல்லையே இப்ப அவன் பிரிண்டிங்ல முட்டு தான் சேர்ந்த சரியா நாங்க யாராவது அல்ல உண தவக்கல் என்ன ஈமான் உணவில்லை அல்லது உடல் பலத்திலே அல்ல இது ஒரு பவர் அருமையானவர்களே நம்முடன் போட்டி போடுவதற்காக அந்நியரும் அதிகாலையிலே உணவை அள்ளி குத்திவிட்டு மறுநாள் மாலை வரை நாங்கள் இருப்போமே என்று சொன்னால் பதினோரு மணிக்கு தலை சுத்து பிடிச்சுக் கொள்வான் கொண்டே போவான் யாக்கோ மேற்க அமுத்து வேடாக்கணி இந்த முழு படகிங்கணே இது அபி படகிங்கனே முகத்து வேற சக்தி ஒன்றை அல்லாத பவர் அதற்குதானே அதிகாலையில் உணவு உங்களுடன் பிரிவு சொல்லுகின்றீர்கள் ரமலானிலே நவை தூமகில் அல்ல இடத்தில் நாம் அந்த நோன்பை நுட்பதற்கு அந்த நீளத்தை செய்து ஒரு பவரல் நடுகிறோம் ரமலான் ஆதி எல்லாய் தான இந்த அரணத்தில் ரமலான் நாதத்தில் சரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நீயத்து செய்கிறேன் யாருக்கான இல்லாய் தான அதிலையும் சில பேரை பறக்கிற காக்காக்கு சூத்துல வெள்ளம் அது ஒன்றும் இல்லை இதே மாதிரி சில பேரு நாளைக்கு பிடிக்கிறேன் சொல்லு எல்லா காலத்தில் பிடிக்க இன்றைக்கு மடையல் மாடு இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கொண்டா பைத்தியம் விளாண்டு சில இடத்துல சொல்லுவாருங்க அது ஒரு நாலஞ்சு போடுங்க ஏதோ அஞ்சு அஞ்சாறு போடுங்க பதினொன்னா போடுற இதுல ஒன்பதா போடுற பேசிக்கு சொன்னால் நாலஞ்சு நாலஞ்சு செல்ல வேணும் மாடு விளப்பம் இல்ல போக்கடையில் அருமையானவர்களை பள்ளிக்கு வந்தார் ஒரு மாப்பா அவருடைய மௌனை அசரத்துக்கு காட்டி சொன்னார் அச இவன் ஒழுங்கா ஊதாட்டி வெறும் அசரத்துல செய்ய அவன் ஆட்டாளை ஏற்றினார் நீரை கொண்டு போய் கொடுத்தாண்ட எந்த அசத்தா கொடுத்தீங்களா வெளியிலிருந்து வெளுங்க வெளியில வெளுங்க நான் விருந்தால் தான் அல்ல படிச்சு அல்லச்சு ஏற்றுக்கொள் அல்ல என்னமல்ல அமார பின்னியார் என்னமல்ல அமார் பின்னியார் செயல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்த தான் இருக்கு நம்முடைய ஈழத்தை பொறுத்த தான் இருக்கிறது எனவே அந்த அதிகாலையிலும் உணவு அருங்கி நாம் என்ன சொல்கிறோம் எல்லாரையும் ஏன் உனக்காக நீங்கு மாசம் வந்ததால் நோம்பு பிடிங்கோ நீங்க சொன்ன யாராவது கேட்டமா ஏன் அதைக்கு எல்லாம் ஒரு மாசம் எங்களை பசியில் போடுறதால் உனக்கு என்ன சந்தோஷம் யாரும் சொல்லவில்லை சொல்ல மருத்தம் தாத்துவான் மருத்தந்த என்ன மஸ்கட் தெரியும் அதுக்கு தான் உங்களை நம்பி ரம்லாம் என்ன வட்டியா வட்டிய மஸ்கட்டை போட்டு போட்டு வச்சீங்க முழு தந்து மார்க்கத்தை விட்டு அவர் போயிட்டார் உயர்ந்த மார்க்கத்தை விட்டு போய்த்தார் எப்படி போனார் பன்சலையை போய்த்து பூ வச்சு சாதுசான் சொன்னாதான் போன கத்திரகமையை போய்த்து காவடி எடுத்துக்கொண்டு எங்களிடத்தனும் அலோகராண்டு ஆட்டினான் அப்பதான் போய்த்தான் அல்ல மார்க்க தோட்டு போர் என்று சொன்னால் அண்ணன் தாரத்தன் பில் கவுலி வாரத்தன் பில் தன் பில் ஆதி இஸ்லாமிக் லோ மார்க்க சட்டம் சொல்கிறது மதம் மாறுதல் என்பதை மூணு விஷயத்தாலே கவலும் மதம் மாறுதல் என்பதை மூணு விஷயத்தாலும் பற்றும் இதுகளை தான் படமாய்கொளும் இதுகளை தான் நோக்கணிகளும் இதைத்தான் நாங்க கேட்கணும் பிள்ளைகள்கிட்ட இதெல்லாம் இல்லையே இப்போ நான் வண்டிகளை சூரியன் சந்திரன் எஃப்எம் சூரியன் எஸ் சந்திரன் எஸ்எம் இன்னும் கேமத்தலா கிட்டவர்கள் என்னென்ன எஃபம் வருமோ தெரியா அந்த எஃபம்ல வீடுகளில் இருக்கும் தனித்திருக்கும் பெண்களோடு தொடர்பு கொள்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் ஜரினா முறுத்ததுனா என்னன்னு தெரியுமா அப்படின் கேட்கிறாரில்ல நீ யார் பேசலியோ நானா நான் ஜரிய ஜாரியா பேசுற உங்களோட யார் யாருதான் என்ன செய்யப்படுகிறேன் நான் சூரியனுக்கு காது கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் மாலையில் ஈரத்தில் இஸ்லாமிய வீடுகளில் மார்க்க அனுஷ்டானங்கள் அனுஷ்டிக்கப்படுவது பழக்கமல்லவா இல்ல அலர் அப்படி கட்டாயில்ல ஜல்ல சொல்ற இனி முறுத்தது தெரியுமா தெரியாது பவனமைக்க இந்த நிலைப்பாடு வந்தால் மார்க்கத்தோட்டு போய்தான் மார்க்கத்தோட்டு போனான் என்ற பரவு அவன் கோடிஸ்வரனாக இருந்தென்ன அவனை ஜனாசாரையை தூக்கி செல்லும் போது ஆயிரக்கணக்கானோர் பின் தொடர்ந்தென்ன ஈமான் போன பருவம் ஈமான் மிக முக்கியமான ஒரு சொத்து எல்லாரும் யா என்ற இந்த சொத்தை என்னையோடு வச்சுக் கொள்றதுக்கு நீ தொகை செய்வாயாக நான் கஷ்டப்பட்டு தேடி சுத்தே எவ்வளவு கஷ்டப்படும் உனக்கு தான் தெரியாமல் என்ற செல்லரை தவிர எங்கே இனி ஈமானோட வாழ்வையாள்மா ஈமான் இல்லாத நிலையிலே என ரூக வாங்கிறாதையால் என்று எங்கேயாவது அழுவ வரலாறும் தான் இல்லை அதன் பெருமதி நமக்கு தெரியவில்லை பெரியவர்களே சகோதரிகளே இந்த மதம் மாறுதல் என்பதை மூன்று நிலைகளால் ஏற்படும் ஒன்று ஒத்தாரத்தன் பில் கவுலி சொல்ல கருணம் சொல்லார் அது எப்படி அந்த சட்ட நிபுணர்கள் வள்ளுவர்கள் சட்ட நூல்களிலே எழுதுறார்கள் முரசெடுத்துள்ளாபி என்ற கிதாபிலே வருகிறது ஆரம்ப கித்தாபிலேயே வார்த்தையால் எப்படி மார்க்க போவார் அதுக்கு உதாரணம் ஒருவர் சொல்றார் பரியாசம் உன்ன மைனியோட பரியாசம் அல்ல மாசம் பண்ணி மார்க்கத்தோடு பரியாசம் பண்ணாதே பரியாசம் பண்ணினால் உனே அறியாம நீ மார்க்கத்தோடு பெய்தாய் முருத்தார் தொல்லுதல் தொழுது என்னத்தம் மஜா கண்டம் சொல்ல இப்படி வருது கிட்ட சும்மா சும்மா வேணும் பரியாசத்து தொல்லுதை தொழுது என்னத்தம் மஜா கண்டம் சொன்னான் தொலைஞானவன் அவன் முஸ்லிமர் சட்டப்படி அவன் மீண்டும் களிமா சொல்லி மீண்டும் வேண்டும் அதெல்லாம் பதார்த்த சொல்லால் தேவையாய் இவருக்கு தேவையா சும்மா வாயை வச்சிருக்க முடியாம போனா ஐயா பில் சியாலி ஒருவர் செயலால் அது எப்படி எழுதார்கள் மியூசிக் அது ஹராம் ரசூலா ஹதீஸ்ல சொன்னார்கள் அல்ல இணைய இந்த உலகத்துக்கு அனுப்பினது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சங்கீத பாண்ட கதாதமி மியூசிக்கல் அந்த கருவிகள் இருக்கிறதே அவைகளை உடைக்கிறதுக்கு தான் நல்லா என்று அனுப்பினான் அருமையானவர்களை எத்தனையோ பெரிய வீடுகளில் மகளின் மீது அன்பு கொண்டு குரானும் வைத்திருக்கின்றார்கள் காயத்துக்குறிசியும் மாற்றிருக்கின்றார்கள் நோன பாத்திமாக்கு பியானோ ஒன்றும் வாங்கிடுச்சியாரு அருமையானவர்களே வீட்டிலே வரும் விழாக்களின் போது அந்த மகன் தன் கலையை வெளிப்படுத்த பியானோ வாசிக்க உமாவும் மாப்பாவும் மமியும் டெடியும் மமியும் டெடியும் கடன் பட்டவர்களை போல உணர்களே ஹராம் ஹராம் இப்போல முருத்தப்படி அதுக்கு எழுதுறாங்களோ ஒருத்தரை கிட்டார் வச்சுக்கொண்டு அடிக்கிறார் கிட்டார் ஒன்று அடிக்கிறார் மனசால சொல்றார் வாயால் சொல்றார் இது உண்மையிலே மார்க்கத்தில் ஹராம் தான் மார்க்கத்தில் விளாட வேணாம் கரண்ட்ல யாராவது விளாடுறீங்களா கரண்ட்ல யாராவது விளையாடுறீங்களே அங்க அவரே ஒன்று பிஞ்சு தொங்கினான் எத்தனையோ யாருக்கு அப்பாலே பதுங்கி போறீங்களே வாப்பா மார்க்க விஷயத்துல வல்ல வளர்ந்து பேசுறீங்களே தார்வா கண்ட கபுல எழுப்புறதுக்கே சும்மா இவன எங்களை பயன் காட்டுமா தொழுது தொழுது கண்ட ஐசோ இங்கே பார்க்க நான் எவ்வளவு நல்ல தொழா பச்சம் பெரிய சந்தோஷம் இவங்க எல்லாரையும் தேடி மீண்டும் களிமா சொல்லிக் கொடுக்கிறத செய்ய போனால் இப்ப ஊத்தல் ஒரே போதா ஊத்தல் அல்ல இவனுள்ள கொண்டாடத்தீங்க வாகனம் எங்கு வைத்தது எனவே கவனம் பிள்ளை அழைத்து அவர் மார்க்க இவை உண்மை என்று சொல்கிறார் செயலிலும் பேருதலாக நடக்கிறார் மன சொல்றார் ஜனவரி பஸ்ட் ஆண்டையும் ரத்தஞ்சாவ பத்து வச்சாப்புல என்ன அந்த மட்டும் பெரிய குஃப்ரா நினைச்சார் போனார் அவர் துவங்கி எனவே சொல்லாலும் செயலாறு என்னத்தாலும் அல்லாஹுடைய நம்பிக்கையை மிக கவனமாக நாம் கையாள வேண்டும் அந்த ஈர்மானை அருவனால் நமக்கு வலுப்படுத்துகிறது நொன்பு பிடிக்கும் போதும் நொன்று திறக்கும் போதும் அல்லாஹும் அல்லா லக்க சுந்து உலகத்தவர் கேட்கலாம் உண்மையிலே உன்னுக்கு சூத்து கொழுப்புடா பவலைக்கள் எல்லாத்தின்லாம் இல்லடா லக்க சுந்து நாங்கள் அல்லாவுக்காக பசி உடையோம் போர்க்களம் ஒன்றில் போர்க்களம் ஒன்றில் ரசூலாவுடைய காலத்திலே எதிரியினால் வெட்டப்பட்ட ஒரு சகாவி எதிரியால் வெட்டப்படுகிறார் வெட்டப்பட்டபடி வெட்டு விழுந்தரும் உயிர் திரியவில்லை அந்த உயிரற்ற உடல் மண்ணில வீரம் போல் இரு மூச்சை அவர் பாதிக்கிறார் நஜாஹ்து நான் வெற்றி பெற்றேன் வெற்றினவன் அவனுடைய அணியிலே உள்ள ஒருவன் கேட்கிறான் இவன் என்னடா இவன் வெட்டப்பட்டு செத்து கொண்டு சொல்றான் அவர் வெற்றி பெற்று தாராமே எனக்கு அண்ணன் நினைவு வார சதாமுசேனதான் எல்லாருக்கும் யோசனை இல்லாத வெற்றினாங்க வெற்றி உண்மையான வெற்றி அவர்கள் மேற்கொண்ட பொறுமையில் இன்னல்லோஹம் அஸ்வாபின் அல்லா சொல்றான் நான் கூடவே இருப்பேன் உட மாட்டோனே யார் பொறுமையோட இருக்கிற உனையோட தான் இப்பட இன்னாம் யார் பொறுமையோடு இருப்பார்களோ அவர்களோடு நான் இருப்பேன் கூட்டாளிமார் கைவிட்டு போவேலும் மாப்பிளமாக கைவிட்டுட்டு போவேலும் பொன்னாடிமார் கைவிட்டு போவேலும் உலகத்தில் பார்க்கணுமே பர பர வந்து கொண்டிருக்கக்குள்ள மாப்பிளையும் பொண்ணும் உசுறுமாறீங்க மாப்பிளைப்பு உடலாலும் விளைஞ்சி நோயுற்றி கைலேக்கும் பராத்துட்டு இப்ப அவன் உள்ள மாறிட்டு என்ன என்று கேட்டால் அவரு குடிச்சுட்டு வாழ அவர்கிட்ட கிட்ட கிட்ட பழக்கம் எல்லாம் இதை ஒதுங்கிறதுக்கு ஒரு சாட்டு அல்லா சொல்லுகிறான் யார் பெருமையோடு இருப்பார்களோ அல்லாஹாவி அல்லா கூடவே இருப்பென்றார் எனவே வெற்றி என்பது அதனுடைய ரகசியம் ஒன்றை ஈ மானியத்துடைய ரகசியம் வயலொண்டு போகுது ஒருத்தர் சொல்றாரு கரண்ட் போகுதுவா கரண்ட் போகுதா உலக என்ன போகுது இல்ல போகுது ஓட கிட்ட பேச்சு போச்சிங்க கரண் போகுதா இல்லையா என்ற இவருக்கு காட்டுறதுக்கு இவருடைய பூக்கையை கொண்டு போய் அப்பி பிடிங்க என்று சொன்னால் அப்பதான் தெரியும் கரண் போது அருமையானவர்களே அல்லாறு தொழுப்பு அப்படிதான் ஈமான் அல்லாறு தொழுப்பு அப்படிதான் ஈமான் அமல்களை ஈமான் அறப்புளை ஈர்க்கிறதா என்பதை செயலில்லால் தான் விளங்க முடியும் எனவே அந்த வெற்றி பெற்றேன் சொல்லிக்கொண்டு செத்தாரை கேவலமாக விளக்கம் கேட்டார் அந்த யகுதி அவருடைய குறிப்பில் உள்ளவர் விளக்கம் சொல்றாரு உனக்கு தெரியாதா அவங்களோட முகமது ரபி சொல்லிக் கொடுத்தீயார் இவன் சொல்றான் அவங்களோட முகமது ரபி சொல்லிக் கொடுத்தீயார் அல்லாத வழியில போர்க்களத்துக்கு வந்தால் ரெண்டுமே லாபமா அதெல்லாம் அதெல்லாம் இவர் கேட்க அதாவது நாங்கள் ஒத்தனை வெட்டினாலும் சொருக்கலாம் இன்னொத்த எங்களை குத்தினாலும் சொருக்கமாம் என்று உன்னுக்கு சொல்லிக் கொடுத்தீயார் அதனாலதான் அவன் வெட்டப்பட்ட போதும் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொன்னார் என்று சொன்னான் இவன் சொன்னாலாம் இவளும் பெரியோர் நம்பிக்கையா இவளும் பெரியோர் இன்பமா வாரத்து வீசினாலாம் முகமது என்று களிமாவை சொன்னார் யாராவது என்னை எதிர்த்து வெட்டக்கும் என்று முன்னேறி சென்றார் அவர் மீது வாழ்வெட்டப்பட்டதே இந்த சாபி பாவிச்ச வார்த்தை அந்த யூதரும் இப்ப களிமா சொல்லிவிட்டார் அவரும் ஒரு சாபி தான் நான் வெற்றி பெற்றேன் என்றார் அவர் இவ்வளவு கிடையில களிமா சொல்றதுக்கு இடையில ரசூல் இல்லாம பார்க்கவும் குல உலகத்தில் உள்ளவங்களுக்கு பைத்தியமாகத்தான் நினைக்கும் ஆனால் தூக்காக தான் ரொம்ப பிடிச்ச உலகத்தில் ஒரு ஓட போடு மூணு நாளைக்கு யாருமே கணக்கா இடுப்புல கெட்டி எல்லாம் வச்சுக்கொள்வான் ராலாமி பாதுகாவலுக்கு ராலாமிக்கு தக்க விட்டுவான் பரல் பிஸ்கட் அல்ல புட்டு தின்றான் புட்டு இவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு எங்கள பசியைக்கு இல்லாமா கேளுமா ஐசே நாங்க தின்றது எங்கட உரிமவா தனநாயர் உரிமவா இவன் தாருவா தரிசை ரப்பு சொன்னானே வாப்பா ரமலான் வந்தால் பசியோட நீங்க பவளைக்குன்னு சொல்லி கலவுளையும் தின்றையே தாரு மாணவா நாங்க பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு தண்ணி குடிச்சாலும் அல்லா பார்க்கிறானே என்னத்துக்கு அணியாம ஒரு நோம்பு விடுவானே லக்கசம் உள்ளே நம்பினேன் எனவே இந்த உடலால் உடல் பெருப்பதும் விட்டமின்களால் மனிதர்களுக்கு உடல் பலம் வருவது என்பதும் தப்பு நிச்சய சொல்வார்கள் ஆனா சில பேர் அப்படி திணிக்கக்கூடாது நோன்பு பிடிச்சால் புகழை அவன் சிறு குழந்தைகளை பாருங்கள் சில வீடுகளில் எட்டு வயசு ஒன்பது வயசு பசியோடு தின்பவும் ஏழு வயதுடைய ஏழைப் பாடகன் என்ற அந்த பாடலிலே இந்த சக்தியின் வரலாறு தான் நினைக்கிறது அதை யாரும் அந்த பாடல் போக்குள்ள சக்தியின் வரலாறின் சக்தியிலே கண்ணோட்டம் செலுத்துவதிலே ஒரு நகரில் ஏழு வயதுடைய ஏழை பாலகன் அப்படி என்று ஆரம்பித்து வரும் அந்த வரலாறை கேட்கும் போது ஏழு வயசு படிக்கணும் உமா வாழம்பு செல்ல தக்க மௌத்தா போய்த்திக்கான் அடுத்த ஒரு வழியில் வந்த ஒரு மனுஷன் மலக்குமாறி வந்து அவனை கூப்பிட்டத்தோடு எழுந்திருக்கான் நான் பார்க்கவில்லை ஒரு வயதில் ஒரு நகரில் ஏழு வயதுடைய ஏழைப்பா அழகன் என்ற பிள்ளை சரியா நான் சொல்லு இது காலே இருக்காலி வரலாறு ஒரு நரையிலே நடந்த ஒரு வரலாறை தான் பாடலாக தருகிறார்கள் அவளுக்கு சக்தி உயிரற்ற உடல் மீண்டும் உயிர் வந்ததை தெருவிலே போன ஒரு யாசகர் என்று பாடல்களை வண்ணிக்கப்படுகிறது வானவர் மழக்குமன் கொண்டவர்கள் தவக்கல் போடுகின்றேன் நோம்பு துறக்க போகல மஞ்சக்கா பொரிச்சத்தை கடிச்சுக்கொண்ட நோன்புடித்திருக்கிற இல்ல என்னது ஈச்சம்பளம் எவ்வளவு பொருத்தமான துவா பாருங்கள் பழமாக இருந்தாலும் நான் நோம்பு திறக்கிறேன் ஒரு ஈச்சப்பலம் ஆரம்பத்தில் அதுக்கு பிறகு பூமி கப்பல் கணக்குல அது செய்தி வேலை கப்பல் கணக்கில் போனாலும் உங்களோட நம்பிக்கை என்ன வரணும் அல்லாட கஞ்சி அல்லாட தொழில் அல்லாட சம்சா அல்லாட பெட்டிஸ் நீங்க எப்படி பேசினால் உங்களைய குடும்பத்தில் உள்ளவனே நோன்பு திறந்து மாறி தோல்வதுக்கு முந்தை ஏத்திக் கொண்டு போயிட்டு அந்த உடையில போட்டான்னு போட்டேன் லடி தாரிசரிய ஓதி பார்க்கிற திருச்சிக்கொண்டு போயிட்டு நல்லதான் ஈந்தார் லப்ப மாறிக்கு முந்தி பான் சொல்றதுக்கு கொஞ்சம் நல்லா தான் நீந்தார் திடீர்னு அல்லாட பட்டிஷின்ற அல்லாட சம்சான்றாரு அவரும் பைத்தியகாரி மாதிரி சொல்றான் சகர்ல பயந்தான் ஒன்றும் இல்லை அசலான பேச்சைதான் அசலான நாயகம் சல்லா அலை செல்வர்கள் சொன்னார்கள் ஒரு நாள் ஜிபிரியில் அலைசலாம் கைகளை அவர்களுடைய ரெண்டு முழங்காலியை ஒரு மாணவர் உஸ்தாதுக்கு முன்னால் உட்கார முறை பார்வையு உட்கார்ந்து ரசூல்லாவை உட்கார வைத்ததும் நாயம் சல் அல்லா அலி செல்லவர்கள் சொல்லுகின்றார்கள் எனக்கு ஈ மாண்டா என்ன சொல்லித்தாங்களோ யார் கேட்கிறார் ரசூடுதான் யார்த்து கேட்கிறார்கள் அலைச்சலாத்த அப்ப உலகத்துல படிக்க வேண்டிய படிப்புலாக பெரிய படிப்பு என்னது ஈமான பத்தி படிக்கணும் ஈமான பத்தி நாளும் நீங்களை விளங்கினது போதாது அது யானைக்கு இக்கிலால் அடிச்ச மாறி போதா ஆனா சாமான்களை பத்தி வழங்கிக்கு விளப்பம் சும்மா சும்மா ரோட்ல திரியுற தூள்கார்ட்டு கேளுங்க தேவை அவன் சொல்றாசுவான் அவன்கிட்ட கேளுங்க தெரியா அருமையாளர்களே சூழலா படிக்கிறார்கள் ஜிபிராம் சொல்லிக் கொடுத்தார்கள் ஐ தூமி கத்திகி குரு என்ன தெரியுமா அல்லாவ நம்ப அல்லாவ அன்போமினபில்லாம் அல்லா நம்பாலும் எப்படி நம்போனும் எப்படி நம்போனும் நாங்க திரை மரவிலே ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியாமல் ஒரு ரகசியமான பாவத்தை செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் இந்த நம்பிக்கை வந்தால் எங்கேயுமே அசிங்கம் நடக்காது நம்பிக்கை கொடுக்கும் மலக்குமார் மீது நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் தெரிய முன்கர்ணக்கீரும் இஸ்ராயலும் ஜிபிரியிலும் மட்டும்தான் அது எல்லாருக்கும் இல்லை ஒரு இருபது வீதத்துக்கு எண்பது வீரத்துக்கு அதுவும் தெரியாது எண்பது வீதத்துக்கு அதுவும் தெரியா அருமையானவர்களே நான் இப்போது குடித்தேனே இந்த தண்ணீர் ஒருவர் பாத்திரத்தின் நீரை என் கையிலே தந்தார் நான் அதை எடுத்து இந்த உதடின் வாசல் மெயின் கேட்டிலே அதனை வைத்தேன் மெயின் கேட் இடத்தில் இருந்து இந்த தொண்டை குழி வரை அது சரிய வைத்த நிலையிலே வைத்ததனால் அது புருஷு பேத்துட்டு தொண்டைக்குழியில் இருந்து அதனை அந்த நீரை தேர்த்து வைக்கும் குழாய்க்கு கொண்டு செல்வதற்கு அம்மா இந்த தொண்டை குளி ஓரத்திலேயே மலக்குமாறுகளை வைத்திருக்கிறான் சொல்லுதான் சொன்னான் வாக்கியுமா சயின்ஸ்ல விளக்கு எழுமா இது சொல்லும் விநியோகம் என்ன சொல்லும் சும்மா ஆட்களை போட்டு பைத்திய காரணாக வானம் எல்லாத்தையும் இந்த கதையை சொல்ல போவானோம் எங்களை கொண்ட கண்டவனு நினைப்பான்னு சொன்னான் தொல்லைக்குழியிலிருந்து உணவையும் தண்ணீரையும் மலக்குமார் எடுத்து செல்கிறார்கள் எதுவரை அல்லாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லாவுடைய உத்தரவு அவர்கள் கேட்க அல்ல அவர்களுக்கு சொல்ல அதன் முறையிலேதான் எங்கே செயல்படுகிறது உணவை தொல்ல குளிக்கிட்ட பாரம் எடுத்ததோடே மலக்குமார் கேட்கிறார்கள் அல்லா இதை எங்க வைக்கிறது அல்லா சொல்றான் அட்டிக்கு பிச்சுட்டு போற செக்ஷன்ல போடுவோம் அண்ணா திண்ட தொடர் சொல்றார் என்னமோ தெரியா பழைய எண்ணெயோ தெரியா புதிய எண்ணெயோ தெரியா பழைய எண்ணெயில புரிச்சு அதெல்லாம் ஒண்ணுமில்லை அல்லாட உத்தரவு நிறைவேற்றுவார்கள் மலக்குவார்கள் இதுதான் நம்மளாய்கிறது நானும் நீங்களும் இது சின்ன புள்ள கடந்து நினைச்சாலும் இது கம்ப்ளீட் ஆவாட்டி மௌத்துக்கு புற உள்ள லைஃப் கம்ப்ளீட் இல்லை உலகத்தில் வாழ்க்கை கம்ப்ளீட் இல்லை எனவே மலக்குமாரிகளை நம்ப வேண்டும் இன்னும் ரூந்தா சொன்னார்கள் வயிற்றுக்குள்ளே ஒரு பெண்ணின் கருப்பத்துக்குள்ளே கணவனில் இந்திரியத்து வந்த போதில் வானமரையில் முதலாக கேட்கிறார்கள் அந்த செக்ஷனுக்கு பொறுமான மலக்குமார் சொல்றார்கள் நாயனே இந்திரியம் அல்லா சொல்லுகின்றாலும் அந்த செக்ஷன் இன்னும் கொஞ்ச நாள் போக்குறத சதக்கட்டியாக விளக்கிறது கேட்கிறார்கள் எல்லாமே அல்லாத உத்தரவு உலகத்துக்கு வந்த பொருள் சொல்றார்கள் ஏண்டே மூக்க என்ன என் பிள்ளை என்னை மாதிரி இல்லாம இப்ப எங்களை எல்லாம் அப்படிதான் எங்கள குடும்பத்தில் எல்லாம் அப்படிதான் நாங்க எல்லாம் குங்குமம் மாறி அருமையானவர்களே நீங்க குங்குமம் மாறி இருக்கிறதுக்கு உங்க கெட்டித்தனம் அல்ல அல்லா ஜெல்லு ஜலாலுடைய ஏற்பாடு அல்லா ஜெல்ல ஜலாலுமாலுடைய ஏற்பாடு இதை செய்துக்கு இத்தனை மலக்குமார்கள் கற்பத்துக்குள்ளே இருக்கிறார்கள் மழைக்கு ஒரு பெண்ணுக்கு அவட பௌத் வைக்கிற பூச்சையே பார்க்க முடியாது நம்பிக்கை தான் நீ நான் சொன்ன கரண்ட் வயர்ல குட்டிச்சு பார்த்தா தான் தெரியும் மௌத்தால் பாருங்களோ அப்ப தெரியுது மௌத்தாதி பாதுகாப்பு தெரியும் எனவே இந்த மலக்குமாறுகள் தான் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் எதுவரை அல்லா ஜில்ல ஜெல்லா நிர்வாகி சொன்னால் நாங்கள் உங்களுடைய ரெண்டு தோழிலும் ஒரு புத்தகத்தை மாற்றி வைத்திருக்கின்றோம் குறிப்பு புத்தகத்தை அதுல டெய்லி கையெழுத்து போடுறதுக்காக ரெண்டு மலக்குமாறு இருக்கின்றார்கள் கிராமன் காத்து சங்கான எழுத்தாளர்கள் ரெண்டு பேர்கள் உங்களோட தோழிலே இருக்காங்களா சொல்றார் தோல்லை வயிற்றிலே குரல் வலையிலே இதெல்லாம் நம்மாய்க்கி ஒரு குத்துவிசி முன் சென்ற நடைமாறுகள் தூதர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள் கொரான் எல்லா சொன்னான் கதை அப்லகமன் தஜக்கான் கதை அப்லகமன் தஜக்க அல்லா சொன்னான் பாக்கியவான் வெற்றி பெற்றான் வெற்றி பெற்றான் பரிசுத்தவான் வெற்றி இந்த பரிசுத்தவான் என்ற யார்லாம் நிச்சயம் பேர் சொல்ற நாங்க பள்ளிகை பூவாட்டியும் நாங்க மூத்தமேஞ்ச கல்வாட்டியும் எங்களை கல்வு சுத்தம் அல்ல சொல்ற சுத்தம் என்றதை இப்படி கண்டுபிடிக்கிறது அவன் நல்லாவை எப்போதும் தோத்தரம் செய்வான் அல்லாட தொழ்புரிப்பான் அல்லாண்டுவான் கவர்கலம் அல்லாண்டுவான் மசால் ஆண்டுவான் பிஸ்மில் ஆண்டுவான் ஒரே இதான் வரும் அதோட அவன் அல்லாத தொழுவும் செய்வான் குறைக்கிற ஸ்மர்பியும் துணியா நீங்க என்னண்டு சொன்னால் துனியாவை பிரதாபிச்சுக் கொண்டிருக்கிறீங்க பெரிய பரிசுத்தாண்டு சொல்லிக்கொள்றீங்க யாருடைய காலத்தில் சொல்லுகின்றான் சாபாக்களை பார்த்து சொல்றான் நானும் நீங்களும் துணியாவோட பின்னுக்கு ஓடுறத பார்த்து இந்த காலத்தில் ஆயத்திறங்கினால் பூகம்பம் மாறே ஓரட்டமும் வெடிக்கும் ஆயத்தால வரி தூசிள் அழாத்த துணியா நீங்கள் இந்த உலகத்தை ஆசை வைக்கிறீர்கள் அல்லா சொல்றான் துனியா நிலை இல்லை ஆகிறதுதான் நிலையானதும் நிலையானதும் நன்மை உள்ளதும் ஒரு ஜ இஸ்மில் என்னா அதே துனியா அழிக்கு போறேன் என்ற இந்த செய்தி இன்றைக்கு நேற்று குரவான்ல சென்னது இல்லடா முந்தி நபி மாத வேதங்களை செல்லு பார்க்கிறாங்க மூசா அலைசலாத்து கொடுக்கப்பட்ட வேதத்தில் நீக்கிறேன் இப்ராஹிம் அலைசலாத்தில கொடுக்கப்பட்ட வேதத்திலே இதை விளங்காட்டி ஒரு மனிதன் முன்னங்களை விளங்காட்டி எல்லோரும் அறவையானவர்களை ஈமான் பேர் எதுபோல இந்த சப்தி இஸ்மைக்கே ஒரு கதை சொல்வார்கள் ஒரு ஊரிலே புதிய பள்ளி ஒன்றை கற்பதற்காக இப்ராஹிம் மூசா குஞ்சலி காக்காண்டு மூணு பேர் பள்ளி கட்டினார்களா மூணு பேர் இப்பையும் சில இடத்துல நன்றி சொல்லும் போது பெரிய கூட்டம் ஜும்மா திறப்பு இல்லா இல்ல எவ்வளவு பேருக்குப்பா நன்றி சொல்லுது அப்படிப்பா கட்சிபிரி லெக் சலாத்துக்கு சொல்லணும் மீ காயிலுக்கு சொல்லணும் அப்படியே சொல்லி வரக்குள்ள ஒருத்தன் பத்து எஸ்பஸ்டோ சீட் வாங்கி கொடுத்திருந்தா அவன் பேரை மறந்துட்டான் வரட்டும் இனி வரணும் நானே பத்து சீட்டை ஆள் போட்டு இங்க பேரவனுக்கு கொஞ்சம் செல்லல கொண்டு நிச்சம் பேர் புகை இல்லை என்பதனால் தருவதில்லை நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் எங்களுடைய இந்த மதரசா கட்டிடம் கூட மாளிகை போல கோபுரமாக எலும்பி நெஞ்சு நிமிர்ந்து காட்சி கொடுத்திருக்கும் எப்படி தெரியுமா என்னமோ என்ன எலவு என் ஒரு கெட்ட புத்தி எவன் போட்டு செலுப்பு போட்டு அவனுக்கு காக்கா பிடிச்சி பட்டர் பூசி கொண்டான பழக்கம் அப்படி செஞ்சிருந்தா ஓத்தனை கொண்டாந்து மாலை தோட்டு மேல ஏற்றிருந்தா இன்னைக்கு மார்பல் மார்பலா இருந்தது அதனால ஒரு பயன் நமக்கு தர மாட்டேன் கொடுத்தா அம்ச அடக்கமா இருக்கும் நாலு பேருக்கு தெரியவும் செய்யாது பேப்பர்ல வரும் ரேடியோல சொல்லுவாங்க எங்களை கூப்பிட்டு வரவேற்பு வைப்பாங்க அருமையானவர்களே இப்ப மூணு பேர் சேர்ந்து பள்ளி கட்டினாங்களோ வெள்ளிக்கிழமை ஜும்மா ஜும்மாவில கொத்துபா ஓதி முடிஞ்சதும் இமாம் கீழே இறங்கி வந்தார் சப்மோ ஓதினார் பின்னாலே இப்ப நான் சொன்ன அந்த வரிகள் இறுதியாக வந்ததேலா நான் சொன்ன அர்த்தமே தானே இப்ராஹிம் நபியுடைய மூசா நபியுடைய வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்க சொல்லி கொஞ்சம் காக்காக்கே ஏறிட்டு நீ சப்பல நின்றாவதே நாங்களும் பத்தாயிரம் தந்த இப்ராஹிம் பத்தாயிரம் பத்தாயிரம் தான் கொடுத்தேன் ஏன் விளக்கம் எனவே வேதங்கள் முன்னைய வேதங்களில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நோய் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வேதங்களை நம்ப வேண்டும் அடுத்தபடியாக இருக்கும் கியாம நாள் உச்ச பேர் கியாம பத்தி நிலவும் இல்லை பயமும் இல்லை நிலவில்லாதி பயமில்லைதானே எனவே நினைவிருக்கவேன் என்னவே எப்பொழுதும் யாமனால் மருமையினால் அல்லாவுக்கு முன்னால் நிற்கணுமே அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டுமே அதற்கு நான் அல்லா கூட சொன்னான் உலகத்தில் வேண்டிய கூத்து போடுறதுக்கு வசதி உள்ளவர் எல்லா ஜாயிச்சூனும் போட போன ஆனால் அவன் பயப்படுவதெல்லாம் நாளைக்கு எல்லா கேட்பானி இப்பா புதிய பைத்தியம் புரியமா இருக்கு வந்திக்கிற ரெண்டு பக்கத்தில் கொண்டே வலிச்சுட்டு நடுவில் கொஞ்சம் மிச்சம் வச்சு காதில் ஒரு தோடு போட்டுக்கொண்டு ஒரு கட்டக்கல் சாலை முடித்து களத்தில் ஒரு செயலும் போட்டு கையில் ஒரு செயலும் போட்டு சும்மா புழு குடஞ்ச மாதிரி மங்கிட்டு அப்போ இவன்ட வாப்படை விளாட் போடுறதுக்கு ஏண்டிய ஒத்தன் ஜுப்பா ஓட தலப்பா ஓட பள்ளிக்கு வந்துட்டு போறான் அவர்கள் சொல்றார்கள் அடே பொடியாய்ந்து கொண்டு என்னடா இது முசாபர் கோலம் எங்களை பாருங்காலும் இவர் சொல்றாரு தாடியை பிடிச்சு கொண்டு பாஞ்சு வாங்க உங்களை விட வந்து போடையிலும் நீ ஒரு செயினை போட்டுக்கொண்டு இந்த வருத்து வரைக்கும் நான் தொண்ட குளிக்கிட்டே இந்த காரு வரைக்கும் போடுவேன் எனக்கு அல்லா எல்லாம் தந்தியா அதே உனக்கிட்ட ஒரு கட்டக்கல்சான் தானே அதை தான் கழுவி கழுவி கொடுக்கிறாங்க நான் கைன் பண்ணி எனக்கிட்டா லொரி கணக்கில் கட்டக்கல் சான் நான் கட்டக்கல்சான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனாலும் இந்த விளாச்செல்லாம் நான் போடாமல் என்னத்தை தெரியுமாடா அல்லா சொல்றான் எவனாவது உலகத்திலே நாளைக்கு அல்லா குடிப்பானை என்று பயந்து இந்த ஆசையெல்லாம் அடக்கி கொண்டால் ஜல்லத்தையல் சத்தியமா சொல்றேண்டா ஒனைய நான் சொரக்கத்துக்குள்ளே அனுப்புவேன் எவ்வளவு பெரிய வேண்டியவன் சிரிக்கட்டும் வேண்டியவன் ஏழனமாக எண்ணட்டும் நீ இந்த ஆசையெல்லாம் அடக்கின எனக்கு பயத்தில் தானே ஒனைய நான் சொரக்கத்துக்குள்ளே அனுப்புவேன் இல்லை அரபில இல்லை சொன்னால் டெபினிட்லி கட்டாயமா எனவே மலக்கு மாறுகளை நம்ப வேண்டும் நாளை மருமையை நம்ப வேண்டும் வல் கதிரி ஹைரிகி வசர் நன்மை தீமை எல்லாமே யாருடைய புறத்தால் ஏற்படு அல்லாதா அல்லாதா நோய் வசல் வந்தாலும் அல்லாதா சமீபத்தில் சிலருடைய நிலைகளை நான் பார்த்த போதே நான் ஆச்சரியப்பட்டேன் கடுமையான நோய் பயங்கரமான நோய் அந்த நோய்க்காக முறையான சிகிச்சை பெறுவதற்கு அதற்குரிய ஆஸ்பத்திரிகள் போய் நிற்கிறது கூட பயப்படுறாரு உதாரணமா சொல்லுவே வெளிச்சரை வெளிச்சரை என்னது காச நோய் என்னடா காச என்னடா ஒவ்வொருத்தருக்கும் பெண் பைத்தியம் போதை பைத்தியம் பிடித்திருக்கிறது தங்க பைத்தியம் பிடித்திருக்கிறது இந்த உலகத்தை ஒழுங்கு மன்ற பைத்தியம் பிடித்திருக்கிறதே யாரும் ஒண்ணும் பேசுகிறார்கள் காச நோய் அதை பேச்சு நிக்கணும் ராகம ஒருத்தருக்கு டாக்டர் போக சொல்லித்தார் நல்ல மனுஷன் அவர் சொல்றார் நான் வீட்டிலே இங்கு மூக்தா போறேன் என வெளிசரையில் கொண்டு போய் வச்சால் இந்த ஊர் உலகம் சொல்லும் உம்மண்டே பொல்லாத ஒரு வியாதி என்னமாலும் இவருக்கு ஈக்கும் ஐதா அல்லா பார்த்து சரியா குட்டுத்தான்னு சொல்லுவாங்கோ என்று பயந்து அவர் வெலைசலையை போகல என்ன உலகம் நோயும் துன்பமும் வருவலி ஒரு மனிதனின் செயலுடைய உயச்சல் அல்ல அல்லாவுடைய நாட்டம் கதிர் கைரிகி வசர் மகமத் சல்லா அலை சலவர்கள் உலகத்தில் இருந்து உயிர் பிரியும் நேரம் மாணவர்கள் மங்களம் பாட பஞ்சலையிலே ரசூலுல்லா படுத்திருந்து கால்களுக்கு மேல் காலை வைத்து ரசூசல்லா அலை செல்லம் அவர்களின் உடல் குளிர்ச்சி கொடுக்கும் நிலையில் நாயம் சலல்லா அலிசல்லவர்கள் பரவசத்தோடு அல்லவா அவர்களின் உயிர் பிரிய வேண்டும் சொல்லவும் அப்படிதானே முகமது ரசூலுல்லா தொடர்ந்தும் மூன்று நாட்களாக சக்கராத்துடைய மூத்தாகும் நாள் வரை ஜுலத்தால் காய்ச்சல் காய்ச்சல் காய்ச்சலால் ரசூலுல்லா தவித்தார்கள் ார்கள்ருடைய அந்த சக்கராஸ்து தாங்க முடியாமல் தண்ணீரை பாத்திரத்தில் கொண்டு வர கையுக்குள்ள போட்டுக் கொண்டார்கள் எனக்கு சொன்னார்கள் ஆயிஷா தண்ணி கொஞ்சம் எடுத்து என்னையால் இருக்கிறது ஆயிஷா எனக்கு சூடாய்க்கிற ஆயிஷா வேளையால் நெருப்பு மாறி குளிக்கிறாய் சாண்ட அத்துடன் ரசூலந்தான் அம்மா எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த வேதனையை இந்த தும்பத்தை யாரும் தாங்க மாட்டார்கள் அம்மா என்றார்கள் அதன் பின்புடானே ரசூ அழைத்தான் யாரால் உலகத்திலே தைரியத்தோடு செல்ல முடியுமா அவங்க என்ன சரி செஞ்சு சுட்டிதான் கடைசி நேரத்தில் அனுபவிச்சாங்க நோய் வாய்ப்பார்கள் எப்படி எப்படி உடலிலே புழுக்கள் நெளிந்து ஓடுகிறது உடலிலே புழுக்கள் நெளிந்து ஓடுகிறது அல்லாவுடைய நவி அவர்கள் சொன்னார்கள் யா அல்லா உன்னை நான் எப்படி புகழ்வது நாயினை முழு ஒடமும் புழு ஓடுது யா அல்லா ஆனால் நீ நாடி இருந்தால் இந்த வாய்க்குள்ளையும் அதை அனுப்ப இருந்துச்சு ரப்பே என்னுடைய நாவிலே ஒரு புழு கூட தொடமல் இதை நீ சுகத்தோடு வைத்திருப்பதனால்தான் நான் இந்த நேரத்தில் உன்னை அழகாக விற்று செய்கிறேன் அருமையானவர்களே உலகம் என்ன சொல்லும் நானும் நீங்களும் அப்படியான நிலையில் ஒருவரை பார்த்தால் போதுமா அல்ல அல்ல ஒரு பருவ மாறு அதை விட செய்கிற கர்மத்தை செஞ்சுட்டு பண்றது நல்லவே என்று சொன்னால் ஏற்கனவே முருத்தந்தா போயிட்டி ரிட்டைலா இப்ப ஹோல்சேலா முருத்தந்தா போய்ட்டு இந்த நிலையில மூத்தா போனால் கபுள்ள முன்கரண கிட்ட சவலடிதான் கிடைக்கும் எனவே இமான் என்பதே மிகப்பெரிய ஒரு தேவையான செல்வம் காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் எல்லாரும் அது கிளின்டனாக இருந்தாலும் சரி அவனை விட ஒரு பெரிய அதிபதியாக இருந்தாலும் சரி அல்ல சொல்றான் எனக்கு ஒரு சாத்து கணக்கு நானும் நீங்களும் ஆய்ந்தாலும் சிலது ஆசைவாறுதானே என்ன செய்ய இங்க கொரியால பிறந்தது வெள்ள மாளிகையில பிறந்திருந்தாலும் இன்றைய பவரா ஈக்கியே உங்களுக்கு ஆசை வெள்ள மாளிகை ஆனால் அவன் செஞ்ச ஒரு வேலையும் நாயாட போறான் நாயவன் ஊரோட்டு போனான் கேவலம் தரமாறி அதை தாங்க முடியாமல் ஒவ்வொரு மனுஷனுக்கு அல்லா உண்டை கொடுக்கிற அவனோட நாட்டத்தில் எனவே அவசரப்பட்டு பரப்பு திண்டுமானான் அவனை வாழி வைந்தா நல்லமே இவனை மாறி நல்லமே அல்லா வச்சுக்கா நல்ல அவனுக்கு தெரியும் இவன் எப்படி இவன் எப்படி வச்சாலும் நல்லம் அல்லாது தெரியும் பொருந்திக்கொள்ளுங்க பொருந்திக்கொள்ளுங்க எனவே அல்லா சொன்னான் இந்நல்லதியின ஆவன் ஈமான் கொண்டவர்களை தவிர ஈமான் இல்லாட்டி எல்லா கிட்ட வேலைங்க முட்டி ஒன்றைக்கு கடையில சல்லி போடுற முட்டி நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்களே எல்லாரும் பள்ளிக்கு மட்டும் மாறலி மத்தீஸ்டுக்கு போற இங்க எங்கெல்லாம் எல்லாரும் போறதானே அங்க போயிட்டு பார்த்தாலும் முட்டி வச்சுப்பான் சல்லி உண்டியல் சல்லி சேர்க்கிற முட்டி நூறுநூறு கொடை பிச்சு வச்சு ஆட்கிட்ட காலுக்கு படுது மலைக்கு நலகுது வெயிலுக்கு காயுது அதுல நீங்க வாங்கிட்டு அதுல சல்லி போட்டிக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூன்று ரூபா பத்து பன்னெண்டு ரூபா சேர்ந்துட்டு முட்டியை எங்க வைப்போம் ஒளிச்சு தலை போறீங்க இப்ப இந்த முட்டிய பொறுமுனி வந்த சும்மா இந்த முட்டி பத்து ரூபாய் கொண்டாண்டு வச்சங்கள் மேல அங்கனால போனாலும் பின்ன்கால ஓடி போறியோ மல்ல முட்டியை தடாகி பார்த்துக்கொள்றீங்க ரிலையும்க்கு ஆக்கி பார்த்துட்டு தான் படுக்கிறீங்க அருமையானவர்களே முட்டிக்குள்ளே இருக்கும் அந்த சில்லறை காசுகள் சிறி துல்லி பெருவெல்லமாகி உங்களோட கல்வள் அதுக்கு அவ்வளவு பெரிய பவர் கரையில் வைக்கிற சல்லி முட்டி மாறி மண்முட்டி களிமாவை ஏற்றுக்கொண்ட பொரு சல்லிக்கிற முட்டி மாறி அல்ல அவனை கைவிட மாட்டான் மலக்குமாறு அனுப்புவான் மல அழித்தான் உங்களுக்கு என்ன சரி வந்தா விட்ட மாட்டேன் வார்த்தை கண்டாலும் நான் மலக்குமாற இறக்குவேன் சல்லி முத்திக்கு நீங்க எவ்வளவு ஏற்பாடு பண்றால் உங்கள்ட களிமாய்கை சுற்றி எல்லாம் ஏற்பாடு பயப்படுவாங்க ஒன்றும் துன்பு மரமாட்டேன் சின்ன சின்ன நஷ்டங்கள் இதை நமக்கு ஆர்வமாக ஊட்டுவதும் அந்த சிங்கனை கொண்டு வரதும் ரமலான் ஈமாளுடன் மிகத் தொடர்பு கொண்ட எனவேதான் ரசோல்லா இன்னும் சொன்னார்கள் ரமலானுடைய இரவிலே தராதி சொல்கிறதா இல்லாத ரசோர்லா சொன்னார்கள் சொல்லணும் அவ்வா நம்பிக்கையோட அவ்வா உனக்கு முன்னுக்கு நிக்கிறேன் அவ்வா சில இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நிக்கக்குள்ள ஆபீஸ் மாதிரி ஓதக்குள்ள ஆபீஸ் மாதிரி இவர் ஓட்டி வந்தீங்க இரண்டு குள்வல்லாவோட ஓடுறது ஆபீஸ் மாற ஓதக்குள்ள இவர் எவ்வளவு ஈமானோட தாவி தொழில்நாள் இவனோட ஒரு குள்வல்லா பஞ்சம் எவ்வளவு நேரம் இழுப்பானோ அல்லாதுதான் தெரியும் நாங்க நிக்க அதையும் சரி உறுதி முன்னுக்கு வந்து நிக்கிறேன் எவ்வளவு நேரம் இருந்தாலும் முன்னுக்கு நிக்கிறது எனக்கு அதை போல சந்தோஷம் ஒண்ணு இல்லை என்ற மாதிரி இதை எங்க ஈமானோட குளம் தராவினில் மரணுவா சொன்னார்கள் நோம்பும் வர வேண்டும் அப்படியானால் தான் தம்பி அப்படியானால் தான் உங்களோட முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார் எனவே என்னுடைய உங்களுடைய உலக மக்கள் யாவருடைய நம்மை விட்டு மரணித்து மன்னரையிலே வாழ்வோருடைய அனைவருடைய பாவத்தையும் அல்லாஹ் ஜெயாலிமன் வாரு மன்னித்தருவானாக ஈமானோடு வாழ திடசங்கப்பம் கொள்ளுங்கள் ஈமான் எல்லா இடத்திலே கேளுங்கள் ஈமானோடு வாழ வைப்பாளர்கள் என்று சொல்லுங்கள் ஈமோட மூத்தாக்கல்லாண்டு அழுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தரவையாவது சொல்லுங்கள் மரணம் கிடைத்தால் எனவே நாமும் இன்ஷா அல்லா அப்படியே ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணித்து நாளை மறுமையில் மூமிங்களோடு எழுப்பாட்டக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அத்துடன் பெரியவர்களே சகோதரிகளே வழமையை போன்றே வாலியை பற்றியும் கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்லத்தான் வேண்டும் ஏனென்றால் வல்லல்களின் வாசலிலே போய் கைகட்டி நின்று செலுத்தடித்து அவர்களின் ஆயுதத்தை நான் பெறுவதை விட இங்கு வந்து செல்லும் நீங்கள் சில்லறைகளை அண்ணிக் கொடுத்துவிட்டு எனக்கு உண்மையிலே பெருமை அதில் பறக்கத்தும் இருக்கிறது அது சிறுத்துள்ளி பெருவெள்ளம் போன்று நம்முடைய தேவைகளை முடித்துக் கொள்ள உதவியாகும் ஆகும் அதில் நேற்றும் ஞாபகப்படுத்தியது போன்று கலண்டர்களை விட்டு அருள் வரும்படியால் ஏதையாவது செய்யலாமா என்று நினைத்திருந்தால் கட்டிய மனக்கோட்டையெல்லாம் தவிடுபடியாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதும் இன்றோ நாளையோ பிறக்கப் போகும் நேரத்தில் எஞ்சிய கலண்டர்களை தர்மமாவது பங்குற்றலாமான் என்ற நிலைக்கு வந்துட்டோம் பங்களோத்து நிலைமை எனவே இன்ஷா அல்லா நீங்கள் அந்த கலண்டர்களை கூட ஒரு நூறு கொடுத்து வாங்கினால் அதுவும் சவாபு அல்லது அஞ்சு பத்து கலண்டர்களை கொண்டு போய் நண்பர்கள் மத்தியிலே கொடுத்து நாளை வரும்போது அல்லது நாளை மறுநாளோ அல்லது இருக்கிறதோ அல்லது இல்லை என்றாலும் பரவாயில்லை நாங்கள் அதிலே ஒரு இன்பமான ஒரு ருசிகரமான சம்பவம் மாசா மாசம் அல்லூர் பத்திரிக்கை நாங்கள் வெளியிடுவோம் கடைசியா ஆயிரத்தி ஐநூறு பத்திரிகைக்கு ஆயிரம் ரூபாய் செலவழிச்சு எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் பேப்பர் வித்து இருக்கிறோம் இது போக அதனுடைய முன்தின பிரதிகளையும் அது மாதிரி கிராமப்புறங்களில் சில நல்லவர்களுக்கு நூறு நூறு அனுப்பிடும் இதைப் போல அஞ்சு ஆறு இடங்களுக்கு முன்னும் அனுப்பிடும் இது உங்களுடைய ஊர்களில் வித்து வசதி கிடைச்சா கொண்டு வந்தாங்க அதுக்கு என்ன நினைஞ்சோ தெரியவில்லை போன போன இடத்துல எல்லாம் அதாவது அப்படியே இருந்துருச்சு கேள்விப்பட்டோம் அதெல்லாம் வித்தட்டாரிலும் கேள்விப்பட்டோம் இந்த நூத்தி ஐம்பது ரூபாவுக்கும் இருநூறு ரூபாக்கும் அவரை வளரட்டிக்கிட்டா தெரியுறதே அந்த மனுஷனுக்கு பத்திரிகையை வாசிச்சு புத்தி தெளிப்படாட்டியும் இதுல வித்த பணத்தை கொண்டாடு உடலுக்கு ராணத்தை கூட அல்லாது துவார் செஞ்சுட்டு இருந்தோம் நம்ம இங்கே பேப்பரில் வித்துட்டு தான் இருக்கோம் இப்ப ரமலானுக்காவது படக்கிறத்துக்கு பாரம் கொடுத்துருக்கோம் ரமலானுக்கு தேவையை என்ன தேவை பதிரப்பத்தி தேவை ஜக்காத்த பத்தி தேவை தௌதாவை பத்தி தேவை பெருநாள் இரவை பத்தி தேவை லைலத்து கதிர பத்தி தேவை இதெல்லாம் உள்ளடக்கிய ரமலானுட வெளியீடும் ஏற்கனவே பிரிண்ட் பண்ணப்பட்டுடைய நிலைமையே அப்படி பரவாயில்லை நம்முடைய சிந்தனை எல்லாம் அதில் உள்ள ஆக்கங்கள் ஒவ்வொருடைய சிந்தனைக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான் எனவே அல்லா அவைகளையும் வாங்குங்கள் படியுங்கள் அடுத்தவர்களுக்கும் அவைகளை எத்தி வையுங்கள் அல்லா ஜெல்ல ஜெலால் ஒாசியாக இருந்து கொள்வதற்குள்ள பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பானாக நம்ம புள்ள குட்டிகளையும் நாளை சுர்க்கத்தின் கண்குளிர்ச்சிகளாக ஆக்கி வைப்பானாக